அனைவருக்கும் வசந்தாவின் வணக்கம் ஸ்ரீ ஞானானந்த தரிசனம் எட்டாம் அத்தியாயம் நேற்றைய தொடர்ச்சி சுவாமிகளை நேரில் பார்க்க நேரிலோ அல்லது ஆசிரமத்திலோ தரிசிக்காமல் அவரை அன்புடன் பணிந்த மாத்திரத்தில் தீராத நோயும் விலக பெற்ற பக்தரும் உண்டு கே ஆர் அம்பனம் என்ற பக்தர் தான் முதல் தரிசனத்திற்காக வந்ததை கூறுகிறார் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அடியேன் மதனப்பள்ளி ஆரோக்கியபுரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற வேண்டி தங்கியிருந்தேன் ஒரு பக்கம் சுமார் ஏழு விழா எலும்புகளில் ஆப்ரேஷன் செய்யப்பட்டு மறுபக்கமும் ஆபரேஷன் செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் கூறினார்கள் இந்த நிலையில் எனது மனைவியோடு அங்கு வந்திருந்த மூன்று வயது பெண் குழந்தையும் காச நோயால் பிடிக்கப்பட்டாள் குழந்தையையும் மருத்துவமனையில் சேர்த்து சிகிச்சை பெற வேண்டும் என்றனர் பெரிதும் கலங்கே இனி உலகில் வாழ்வதில் பயனில்லை என்ற முடிவிற்கு வந்து விஷமுள்ள மாத்திரைகளை சாப்பிட ஆயத்தமானேன் அந்த சமயம் எனது அருமை நண்பர் திரு பக்சிராஜன் அவர்கள் ஸ்ரீ ஞானானந்தகிரி சுவாமிகளை தரிசித்து பேசித்து கொண்டிருக்கும்போது எனது நோயை பற்றி குணமாக வேண்டினார் சுவாமிகளும் உடனே கவலை வேண்டாம் வர சொல் என்று கூறி செலவிற்கு இருபது ரூபாய் பணமும் கொடுத்து அனுப்பினார் நண்பர் பக்ஷிராஜன் என்னிடம் பிரசாதத்தை கொடுத்து கவலை வேண்டாம் குணமாகிடும் உன்னை அழைத்து வர சொல்லியிருக்கிறார் என்றார் தெய்வ நம்பிக்கையில் அதிக ஈடுபாடு இல்லாத அடியேன் யார் அது ஆளை பார்க்காமலேயே கூறிய சுவாமி என்றேன் அதுவா இவர்தான் என்று சுவாமிகளது போட்டோவை காட்டினார் கண்டேன் ஆ இவரே நமது தெய்வம் என்று பணிந்தேன் பிரார்த்தனை செய்தேன் நவரத்தின மாலை பாடலை கொடுத்தார் உளமுருக பாடி பிரார்த்தித்தேன் மூன்று தினங்களிலேயே குழந்தைக்கு டிபி இல்லை அழைத்து போகலாம் என்றார்கள் ஒரு மாதம் சென்றதும் அடியனுக்கும் ஆப்ரேஷன் தேவையில்லை நோய் நீங்கிவிட்டது என்று கூறிவிட்டார்கள் மன நிறைவோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சித்தலிங்க மடத்திற்கு குடும்பத்தோடு வந்தோம் சுவாமிகளை கண்டதும் நமஸ்கரித்து அப்படியே திருவடிகளை பற்றி கொண்டேன் கட்டி தழுவி நெடுநேரம் கதறினேன் இவையாவும் என்னை அறியாமலே நடந்தது ஆமாம் பசுவை பிரிந்த கன்று என்று கூறி சாந்தி பெறுவோம் கவலை வேண்டாம் சாந்தி சாந்தி என்று அரவணைத்து ஆசி கூறியது இன்னும் என் காதில் ஒழித்து இருக்கிறது மனநோய் உற்றவர்களும் யோகேஸ்வரரான சத்குருநாதின் தரிசனத்தினாலும் அருளாசினாலும் நலம் பெற்றனர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஏ சுப்பிரமணிய ஐயரின் தமையனார் கேரளத்தில் பிரசித்தி பெற்ற வேத விற்பனர் அவரும் அவரை சுவாமிகளின் தரிசனத்திற்காக தப்போவனத்திற்கு அழைத்து வந்தனர் மிகவும் உரத்த குரலில் சம்பந்தம் பேசிக்கொண்டும் குருநாதரையே நிந்தனை செய்து கொண்டிருந்தும் அவரை எப்படியோ பிடித்து சுவாமிகளின் சன்னதிக்கு அழைத்து வந்தனர் குருநாதர் அந்த சமயம் தியான ஹாலில் விற்றிருந்தார் உறக்க சத்தம் போட்டு கொண்டு வரும் அவர் வருவதை பார்த்ததுமே சுவாமிகள் அருகில் இருந்த சிறு கழியால் மணியை ஓங்கி அடித்து அந்த கண்ட நாதம் அடங்கும்போது அதே போலவே மூலாதாரத்திலிருந்து ஓம் என்ற பிரணவநாதத்தை எழுப்பினார் உடனே அந்த பெரியவர் சத்தம் போடுவதை நிறுத்திவிட்டு ஓடி வந்து சுவாமிகளின் திருப்பாதங்களில் விழுந்து அழுது கொண்டே சரணடைந்தார் சில வாரங்களில் பூரண குணமடைந்து ஊர் திரும்பினார் இப்படி தபோகனத்தில் குருநாதரின் அருள் நிழலில் மனப்பிணி நீங்கி சாந்தி அடைந்தவர்கள் பலர் நோய்களை தீர்க்கும் இவ்விதமான லீலைகள் எல்லாம் ஞானானந்த சாகரனின் அருள் சக்தி விலாசம் அவ்யாஜ கருணாமூர்த்தியான குருநாதர் பக்தர்களை தம்மிடம் ஈர்ப்பதற்கு இவையெல்லாம் வெறும் வியாஜமே அந்த லீலா வைபவத்தால் சுவாமிகளிடம் பக்தி ஏற்பட்டு வளர்கிறது அப்போதுதான் குருவை பவரோக வைத்தியன் என்றும் அவரே மருந்து என்றும் காண்கிறான் இந்த குரு மருந்தாகிய ஞான ஆனந்த அதை உட்கொள்ளும் முறையையும் சிறுவர் கோபாலையா குரு மருந்திது தனி மருந்து அருந்து இதையே சொன்னேன் கொள்வீரோ மூல மருந்திது முக்தி மருந்து முக்கண்ணனை கண்டோர் கொண்ட மருந்து என்று தொடங்கும் பாடலில் பாடுகிறார் நாராயணன் பம்பாயில் டாடா நிறுவனத்தில் என்ஜினியராக பணியாற்றி வந்தார் அவரது மனைவி விஜயா முதல் பிரசவத்திற்கு பிறகு இரத்த குழாய் அடைப்பினால் கால்கள் பாதிக்கப்பட்டு நடமாட்டம் இல்லாமல் இருந்தார் குழந்தையும் தவறிவிட்டது மெல்ல மெல்ல உடல்நிலை எதிர்பாராத விதமாக குணமாக கொண்டது கொண்டு வந்தது அந்த சமயத்தில் மருத்துவர்கள் இனிமேல் குழந்தை பிறந்தால் அவர் உயிருக்கே ஆபத்து என்று கூறிவிட்டார்கள் ஆகவே பிள்ளை பேச்சை பற்றி மறந்தே விட்டார் ஜோசிய ரீதியாக பிள்ளையார் கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று பரிகாரம் சொல்லப்பட்டது ஹரிதா சுவாமிகளின் பஜனை மூலமாக சத்குருநாதரை பற்றி கேள்வியுற்று அவரது சொற்படி நாராயணன் சுவாமிகளின் தரிசனத்திற்கு தப்பவனம் வந்தார் அவரை மிகவும் அன்புடன் வரவேற்று அவரை மறுநாள் காலை ஒரு பிள்ளையார் விக்கிரகத்திற்கு விசேஷமாக அபிஷேகம் பண்ண செய்து சுவாமிகள் ஆமாம் பிள்ளையாருக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தாச்சு என்றாராம் அவருக்கு ஜோசியர் சொன்ன பரிகாரம் எப்படி தெரிந்தது என்று நாராயணனுக்கு வியப்பு சில மாதங்கள் கழிந்த பின்பு அந்த தம்பதிகள் தப்போவனம் வந்தபோது அவர்களுக்கு சிறந்த சந்தான பிராப்தி உண்டு என்று சத்குருநாதர் வற்புறுத்தி சொல்லி மருத்துவர் ஆலோசனையினால் ஏற்பட்ட பயத்தை அறவே நீக்கினார் விஜயா மீண்டும் கர்ப்பம் தரித்திருந்த போது சத்குருநாதர் ஆக்ஞியப்படி ஐந்தாவது மாதத்திலிருந்தே தப்போவனத்தில் தங்கினாள் பின்பு பிரசவத்திற்கு ஸ்ரீரங்கத்தில் ஒரு மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றும் சுவாமி கூடவே இருக்கும் என்றும் கூறி அவர்களை அனுப்பி வைத்தார் மறுநாள் காலை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என டாக்டர் அபிப்பிராயம் தெரிவித்து தக்க ஏற்பாடு செய்திருந்தார் அன்று இரவே ஒரு பம்பாய் பக்தர் மூலமாக சுவாமிகள் அனுப்பி வைத்த பிரசாதம் வந்து சேர்ந்தது அவர் அனுகிரகித்த பழத்தை சாப்பிட்ட சிறிது நேரத்திலேயே சுக ஆயிற்று பின்பு தபோவனத்தில் சுவாமிகளை தரிசிக்க வந்தபோது விஜயாவிடம் தாம் மருத்துவமனையில் பிரசவ சமயத்தில் கூடவே இருந்ததாக கூறி அவள் தங்கியிருந்த அறையை வர்ணித்து இருந்த ஒரு மரத்தின் கீழ் தாம் நின்று கொண்டிருந்ததாகவும் கூறினார் அவர் கூறிய விவரங்கள் எல்லாம் முழுவதும் சரியாக இருந்ததை கண்டு விஜயா ஆச்சரியம் பிறந்த ஆண் குழந்தைக்கு சுவாமிகளே தேசிகன் என்று பெயரிட்டார் அவன் குருநாதனின் தனி அன்பிற்கு பாத்திரமானான் பின்னர் சுவாமிகளின் மகா சமாதிக்கு பின் விஜயாவிற்கு இரண்டாவது குழந்தையும் பிறந்தது பெண் குழந்தை அதுவும் சுக பிரசவமாகவே இருந்தது அந்த சமயம் அங்கிருந்த குழந்தை தேசிகன் அம்மா சுவாமி தாத்தா அதோ அந்த மரத்தின் கீழே நின்று கொண்டிருந்தார் அவனை நான் பார்த்தேன் அப்போதுதான் பாப்பா பிறந்தது என்றான் அவன் மரமும் சில வருடங்களுக்கு முன் சுவாமி வர்ணித்த மரமே இப்படி தாய்மார்களான பக்தைகளுக்கு விசேஷமாக அனுகிரகிக்கும் சத்குரு ஞானானந்தர் சுவாமியின் விபூதி விசேஷத்தினால் எந்தவித கோளாரம் இல்லாமல் பிரசவமாயிற்று என்பது பல தாய்மார்களுக்கு அனுபவம் அவ்வாறே பலருக்கு மக்கள் பெரும் குருவருளால் ஏற்பட்டது இதனுடைய தொடர்ச்சியை நாளை காண்போம்